பகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் புல்லறிவாண்மையில இது கடைசி குரல் மிக முக்கியமான ஒரு குரலாக நான் இதை கருதுகிறேன் இதற்கு பல பெரியோர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் உலகத்தார் அப்படின்னு சொன்னால் மகான்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனை தரக்கூடிய உண்மைகள் இருக்கின்றன என்று சொல்லுவதை இல்லென்பான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது கிடையவே கிடையாது கடவுள் இல்லை மறுபிறப்பு இல்லை உடலுக்கு வேறாக உயிரென்று ஒன்று இல்லை சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது புண்ணியம் பாபம் இவைகள் கிடையாது என்று சொல்லுகின்றவன் மகான்கள் பெரியோர்களெல்லாம் தங்களுடைய அறிவு ஆராய்ச்சி அனுபவம் இவைகளை கொண்டு இருக்கிறது என்று சொன்ன விஷயங்களை இல்லை என்று சொல்பவன் இல்லைபான் வையத்து அழகையாக வைக்கப்படும் வையம்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த உலக மக்களை பின்பற்றுகின்றவர்கள் அவர்களை என்ன கருதணும்னா அழகைனா பேய் அந்த பேய்க்கு நிகராக அவர்களை கருதி ஒதுக்கி வைக்க வேண்டும் அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடாது அவர்கள் இந்த பொருளியல் வாழ்க்கையே உயர்வு என்றும் அதை நிரூபிக்க பார்ப்பார்கள் அவர்களால் இந்த உலகத்தில் ஏன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது இதனுடைய அடிப்படையில் தான் சமூகத்தினுடைய ஒழுக்கமே நிலைநாட்டப்படுகிறது ஆக திருவள்ளுவர் இந்த கருத்தை நல்லா புரிய வைக்கணும் யாருக்கெல்லாம் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லையோ மறுபிறப்பு கொள்கையிலெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவர்களை பேய்க்கு சமமாக கருதணுங்கிறார் சாதாரணமாக பேய் வந்து கண்ணுக்கும் கெட்டாது காண இது நடமாடுற பேய் அப்படிங்கிறார் வையத்து அழகைன்னு இன்னொரு அர்த்தம் சாதாரணமாக நம்ம பேயை கண்ணால் பார்த்ததில்லை ஆனால் பேயை பார்க்கணும்னா இந்த மாதிரி பெரியவங்க சொன்ன உண்மையை இல்லைன்னு சொல்கிறவனை நடமாடுற பேய் அவன் ஏதோ பேராசையினால் அலைஞ்சு தங்களுடைய காரியம் நிறைவேறலைன்னா இந்த கடவுள் இடத்துல நம்பிக்கை வச்சுருக்கிறவனை துன்புறுத்துவான் அவங்களை துன்புறுத்துறதுல அவனுக்கு ஒரு இன்பம் இருக்குது அந்த இன்பம் எதுனால பாவம் புண்ணியம்னாலாம் அவன் நினைக்க மாட்டான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களே நாம் துன்புறுத்துறது பாவங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு கிடையாது ஏன்னா புண்ணிய பாவத்தில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது ஆகவே நாம் என்ன புரிஞ்சுக்கணும் பெரியவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம அறிவாளிகள் பரந்த அறிவுடையவர்கள் பெரியவங்க சொன்னதை இல்லைன்னு சொல்கிறவன் வந்து சிறிய புத்தி உடையவன் அறிவு ஆராய்ச்சி அனுபவங்கள் எல்லாம் இல்லாதவன் அறிவு ஆராய்ச்சி அனுபவம் இருக்கிறோம் அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும் ஒருத்தன் சொல்கிறான் நான் இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணினா எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறான் அதுக்கு அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை அது உனக்கு ஹிம்சை பண்ணுறவோ உனக்கு கஷ்டமாக தெரியும் இல்லையா அப்படின்னா அது கஷ்டம் என்னக்கு ஹிம்சை பண்ணுறவோ பார்த்துக்கலாம் என்ன ஒருத்தன ஹிம்சை பண்ணால் நான் விடமாட்டேன் நான் இன்னொருத்தனை துன்புறுத்தினா எனக்கு இன்பம் கிடைக்கிறது ஆனால் இன்பம் கிடைக்கிறதுனால என்ன அதனால் எனக்கு பின்னாலே எல்லாம் நீ வரும்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன்னு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும்ங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த நாத்திக கொள்கைகள்லாம் நாத்திகர்கள் தான் அதிகம் நாத்திகத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் உலகத்திலேயே உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும் இப்போ நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கடவுளை வணங்குபவன் பண்பிலே சிறந்து விளங்குகிறான் கடவுளை பற்றிய கருத்துக்களை மக்களிடையே பரப்புகின்றவன் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்கிறான்னு சொல்லலாம் இல்லாட்டி கடவுளை பற்றிய கருத்துக்களை மக்களிடையே பரப்புபவன் மக்களுக்கு நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறான் எடுத்துக்கணும் அப்படி பெரியவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்கின்றவன் தன்னுடைய சுய அறிவின் துணை கொண்டு அனுபவத்தின் துணை கொண்டு பெரியவர்களுடைய வார்த்தைகள் பொய்யாக இருக்காது என்ற எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் அறிவாளிகளிலே தலை விளங்குகிறான் அப்படின்னு எடுத்துக்கணும் நான் உடன்பாட்டு முறையில் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் ஆகவே கடவுளை வணங்குகின்றவன் கடவுளை பற்றிய கருத்துக்களை பரப்புபவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் நம்புகிறவன் சொல்கிறதுக்கு மேலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இருக்கிறேன் ஆகவே உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வளர்க மனித நேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து